வேதனை செய்யங்கள் படைத்த இவற்றிற்கு உயிர் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் என்று நபி அலி அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒன்பது ஐந்து ஒன்று முஸ்லிம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு